நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூலை அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு ஒரு தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் அந்த அஞ்சல் தலைய வெளியிட்ட நாடு ஸ்ரீலங்கா எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் பிரதம மந்திரியான சிரிமாவோ பண்டார நாயக்கர் அவங்கள கௌரவப்படுத்தத்தான் ஸ்ரீலங்காவோட அஞ்சல் துறை அந்த அஞ்சல் தலைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெளியிட்டது ஸ்ரீலங்காவோட பிரதம மூணு முறை அவங்க அந்த பதவியில இருந்திருக்காங்க முதல் தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்கும் ரெண்டாவது முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் வரைக்கும் மூணாவது முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல வருஷம் வரைக்கும் சிரிமாவோ பண்டார அவர்கள் பிரதம மந்திரியா ஸ்ரீலங்காவோட பிரதம மந்திரியா இருந்திருக்காங்க அப்படி மூணு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிரிமாவோ பண்டார முதல் தடவையா ஸ்ரீலங்காவோட பிரதமரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பதவி ஏத்துகிட்ட சிரிமாவோ பண்டார நாயக்க அவங்களோட குடும்பமே ஸ்ரீலங்காவோட அரசியல்ல இருந்து பிரிக்க முடியாத ஒண்ணு இது ஏன் அப்படின்னா இவரோட கணவர் சாலமன் பண்டாரநாயக்க இவருக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட பிரதமரா இருந்திருக்க அதே போல சிரிமாவோ பண்டாரநாயக்காவோட மகள் சந்திரிகா குமாரதுங்கா அந்த நாட்டோட பிரதம மந்திரியாவும் ஜனாதிபதியாகவும் கூட பதவி வச்சிருக்கார் சிரிமாவோ பண்டார மகன் அனுரா பண்டார அந்த நாட்டோட அமைச்சரா பதவி வச்சிருக்கார் சிரிமாவோ பண்டாரநாயக்காவோட இன்னொரு மகள் சுனித்ரா பண்டார சமூக சேவைகியா ஸ்ரீலங்கால பல தொண்டு நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இப்படி ஸ்ரீலங்காவோட அரசியல்ல முக்கிய பங்கு வகிச்ச சிரிமாவோ பண்டார நாயக்க அவரோட கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொல்லப்பட்ட பிறகு தீவிர அரசியல்ல ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாட்டில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதம மந்திரியா பதவி ஏற்றிக்கிட்டாங்க இவரோட அரசாங்கத்தால பிரிட்டிஷ் ராணியோட மேற்பார்வையில இருந்த ஸ்ரீலங்காவை ஒரு குடியரசு நாடா அறிவிக்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஸ்ரீலங்கால இருந்த வங்கிகள் கல்வி தொழில் நிறுவனங்கள் செய்தித்துறை அதாவது மீடியா இதையெல்லாம் அரசுடமைய ஆக்குனாங்க சிரிமாவோ பண்டாரநாயக்க அதே போல அரசு நிர்வாக மொழியா அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா இருந்த ஆங்கிலத்துக்கு பதிலா சிங்கள மொழிய கொண்டு வந்தாங்க சிரிமாவோ பண்டாரநாயக்க இப்படி பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் சில பிரச்சனைகளை அவங்களால தீர்க்க முடியாம போனதும் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆகணும் குறிப்பா ஸ்ரீலங்கால இருந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அவரால் தீர்வு கொண்டு வரவே முடியாம போச்சு அதே போல புதிய வேலை வாய்ப்புகளையும் அவரால உருவாக்க முடியல சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது பின்னால அது ஒரு உள்நாட்டு போரா உருவாகவும் காரணமா அமைஞ்சது ஒரு பெண்மணியால நாட்டை ஆள்றது ஒரு சவாலா இருந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே முதல் தடவையா ஒரு நாட்டோட பிரதம மந்திரியா உயர்ந்து அந்த பதவியில பதினெட்டு வருடங்கள் இருந்த சிரிமாவோ பண்டார அவர்களை கௌரவப்படுத்த ஸ்ரீலங்கா அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் நாடுகளோடல்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் விமன் லீடர்ஸ் ஆப் த வேர்ல்ட் அதாவது உலகில் தலை சிறந்த பெண் தலைவர்கள் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஸ்ரீலங்காவின் தலைவர்கள் அதாவது லீடர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்